அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் காலம் பொன்போன்றது டைம் இஸ் குல் நாம் நம் வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தை ஏற்றத்தை வளர்ச்சியை முயற்சியை பயிற்சியை நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நேரமே இல்ல இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்தாலும் ஏதாவது செய்துகிட்டே இருக்கலாம் என்பர் ஒரு வகையினர் நேரமே போக மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப போர் அடிக்குது என்பர் இன்னொரு வகையினர் நேரமே இல்லை என்பவர்கள் வாழ்க்கையில் இலக்கை கண்முன் நிறுத்தி ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிக்க முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பர் போரடிக்குது என்பவர் காலத்தின் அருமையை உணராமல் அலைந்து திரிகின்ற இலக்கற்றவர்களாக இருப்பர் நாம் எந்த வகையில் உள்ளோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்கு சிந்திக்க வேண்டும் நாம் நன்கு சிந்தித்து நமது வாழ்வை சிறப்பாக்கி சரித்திரம் படைக்க நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த கற்றுக்கொள்ள து மிக அவசியம் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாருங்கள் ஓடுவது முள் உன் வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர் கடவுளுக்கு அடுத்தபடியாக நேரத்தை மதிப்பது ஒழுக்க உயர்ந்த நெறியாகும் என்கிறார் அறிஞர் ஸ்ரேட்டர் மூன்று மணி முன்பு சென்றாலும் செல்லலாம் ஒரு நிமிடம் கூட தாமதமாக கூடாது என்கிறார் நெல்சன் காலமே காசு காலமே ஆற்று காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை காலம் து கடமை கண்போன்றது என்றும் காலத்தின் அருமையை பற்றி இவ்வாறாக பல பழமொழிகள் அருமையாக நமக்கு அறிவுறுத்துகின்றன காலத்தையும் நேரத்தையும் துல்லியமாக திட்டமிட்டு பயன்படுத்த தொடங்கிய பின்புதான் மனித வளர்ச்சி அசுர வளர்ந்துள்ளது உலக அரங்கில் சாம்பல் மேடாகி போன ஜப்பான் சிலிர்தெழும் சிங்கம் போல உலக அரங்கில் நிற்பதற்கு முதல் காரணம் கால உணர்வும் திட்டமிட்டு செயல்பட்டு தும் தான் ஒருமுறை நெப்போலியன் தன்னுடைய தளபதிகளை அழைத்திருந்தார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்கள் வராததால் அவரே தனியாக அமர்ந்து உணவருந்த ஆரம்பித்து அவர் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தில் தளபதிகள் ஒருவரு பின் ஒருவராக அறையின் உள்ளே நுழைந்தனர் சாப்பிட்டு எழுந்த நெப்போலியன் தளபதிகளே சாப்பிடும் நேரம் முடிந்து விட்டது நாம் இனி ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் போருக்கு செல்வோம் என்றார் அப்புறம் என்ன அன்று தாமதமாக வந்த அனைத்து தளபதிகளும் பட்டினிதான் அதுபோல் தன்னுடைய நிறுவனத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்த ஒருவர் தினமும் தாமதித்து வந்ததற்கு தன்னுடைய கை கடிகாரத்தை கூறினார் உன் கை மாற்று இல்லையே நான் உன்னை மாற்றிவிடுவேன் என்றார் ஜார்ஜ் வாஷிங்டன் அதுபோல் மு வரதராசரான் காலத்தின் அருமையை உணர்ந்தவர் அவர் வீட்டின் வரவேற்பு வீட்டுக்கு வருவோர் கண்ணீர் படும்படி பத்து நிமிடத்திற்கு மேல் உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க என்று ஒன்றை தொங்கவிட்டிருப்பார் காலத்தின் அருமையை உணர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டதால் பேராசிரியர் பணியில் கொண்டே அறுபது நூல்களுக்கு மேல் அவரால் எழுத முடிந்தது இரவு படுக்க போக முன்பு மறுநாள் செய்ய வேண்டிய பணிகளை நாம் ஒழுங்குபடுத்திக் வேண்டும் எந்த பணிகளை முன்னெடுத்தாலும் அதை ஆர்வமாக செய்ய வேண்டும் செய்து முடிக்கும் போது ஓர் உத்வேகம் கிடைக்கும் பிற பணிகளை செய்து முடிக்க ஒரு புது தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் எனவே அன்றென்றுள்ள வேலைகளை அன்றே முடித்துவிடுங்கள் இரவு நீண்ட நேரம் விழித்திருப்பதை தவிர்த்து விடுங்கள் எட்டு மணி நேர தூக்கம் அடுத்த நாள் உங்களை சுறுப்பாக செயல்பட வைக்கும் உடலை நன்றாக பேணுங்கள் சத்தான உணவு போதிய உடற்பயிற்சி நேரத்தை நிர்வகிக்க மிக முக்கியமானவை ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி பெற இயலும் என்ற திட நம்பிக்கையுடன் மகிழ்ச்சிகரமாக பணியாற்றுங்கள் தோல்வி அடையும் நேரத்தில் குற்ற உணர்வு கொண்டு கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதீர்கள் அவை வெற்றியின் முதல்படி நமது தவறை திருத்திக் கொள்ள என்பதை புரிந்து கொள்ளேர நிர்வாக பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள் தெளிவாக நிர்ணயித்துக் கொள்ள முடியும் நீண்டகால இடைக்கால நிகழ்கால திட்டங்களை இழக்காக்கிக் கொள்ளுங்கள் முன்னேறுங்கள் வெற்றி உங்களை சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமரசுவாமி